الحمد لله الحمد لله الذي انعم علينا بنعمه الاسلام وهدانا بنعمه الايمان وفق الله ديننا على سائر الاديان والصلاه والسلام على محمد النبيل ادنان وعلى اله وصحبه ومن سار على نهجه الى يوم الدين ما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تهزنوا وانتم العلماء ان كنتم مؤمنين وقال تعالى ايضا لا انتم اشد رهبه في صدورهم من الله صدق الله العلي العظيم நேர்வலி காட்டுவதற்காக வேண்டி வந்து என் மேலான முகமது மீதும் அண்ணவர்களை பின்பற்றியால் வரைக்கும் அன்னார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில் மாளிகையிலே இணையத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹும் ரபு இந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கிறோம் நடந்து கொள்ளும்படியும் விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அந்த மேலான கண்ணியத்துக்குரிய ஜனவான்களே சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபு ஜெல்லா நமக்கு பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்தை தந்திருக்கின்றான் அந்த பரிசுத்தமான முபாரக்கான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு நம்மை கண்ணியமானவர்களாக கௌரவமானவர்களாக சிறப்பானவர்களாக சங்கியானவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய தீனு இஸ்லாம் இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் இது அல்லாஹுனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய அல்லாஹுனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் மேலால் எத்தனை மார்க்கு இருந்தாலும் பூமிக்கு மேலால் எத்தனை மதங்கள் இருந்தாலும் பூமிக்கு மேலால் எத்தனை கோட்பாடுகள் இருந்தாலும் அதிலே மனித யூகங்கள் கலக்கப்பட்டிருக்கும் மனித சிந்தனைகள் கலக்கப்பட்டிருக்கும் மனித எண்ணங்கள் கலக்கப்பட்டிருக்கும் ஆனால் இஸ்லாம் வெறுமனே இறை அமைக்கப்பட்ட மார்க்கம் அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அரபு தாலா நம்மை ஆக்கிவை திறக்கின்றாள் உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து முதல் மனிதன் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாளில் இருந்து அத்துணை நவிமார்களாலும் அத்துணை ரசூல்மார்களாலும் பின்பற்றப்பட்ட போதிக்கப்பட்ட மார்க்கத்திலே அல்லாஹரபு ஜெல்லசானி திறக்கின்றாள் வேளாண் தண்ணியான சகோதரர்களே தற்கொலை உலகத்திலே எழுநூறு கோடி மக்கள் கிட்டத்தட்ட வாழ்கின்றார்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே பல தரப்பட்ட இடங்களிலே பலதரப்பட்ட அமைப்புகளிலே பலதரப்பட்ட சிந்தனையுடையவர்களாக பல தரப்பட்ட பிரிவுகளாக பிரிந்து ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில இடங்களிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் இன்னும் சில இடங்களிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள் சில இடங்களிலே முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இன்னும் சில இடங்களிலே முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக சில இடங்களிலே முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடுகளிலே வாழுகின்றார்கள் இன்னும் சில இடங்களிலே முஸ்லீம்கள் நம்மை போன்று சிறுபான்மையாக அந்நிய சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நாற்பதுக்கு மேற்பட்டிய இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே இருக்கின்றது அறுவருக்கும் மேற்பட்ட நாடுகளிலே முஸ்லீம்கள் நம்மை போன்று சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இலங்கை நாட்டகே நம்ம ஒரு சிறுபான்மை இனத்தவராக வாழவை திருக்கின்றார் நாம் சிறுபான்மையாக இருந்தாலும் நமக்கு பெரும் சலுகைகள் எல்லாம் இந்த நாட்டிலே செய்திருக்கின்றன உலகத்திலே இஸ்லாமிய நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் அந்த நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இல்லாத சலுகைகள் எல்லாம் இந்த நாட்டு முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அதிகமான சலுகைகள் தரப்பட்டிருக்கின்றது மேலான கண்ணியத்துக்குரிய தனவாங்கலே சகோதரர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை ஏனைய நாடுகளிலே இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ரபுல் ஜல்லாசான ஆலா நிம்மதியான சந்தோஷமான அமைதியான ராகத்தான மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றியவர்களாக இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றியவர்களாக வாழக்கூடிய ஒரு ஏற்பாடை இந்த இலங்கை நாட்டிலே அல்லாஹு ரபுல் ஜெல்லா சானுவ நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் வேளாண் விண்ணத்துக்குரிய தலவாந்தள சகோதரர்களே முஸ்லீம்கள் ஏனைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது இஸ்லாமிய சட்டங்கள் கிடையாது தனியார் சட்டங்கள் கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இஸ்லாமிய நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாளுக்கு நாள் அகதிகளாக மாற்றப்படுகின்றார்கள் ஆனால் அல்லாஹ் ரபுல் அந்நியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக இஸ்லாத்தை பின்பற்றி இமானுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரபுல் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அல்ஹம் இல்லா வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே இந்த நாட்டிலே அல்லாஹ் இஸ்லாக்குடன் வாழக்கூடிய ஒரு சூழலை தந்திருக்கின்றான் முஸ்லிம்களுக்கு கலாச்சாரங்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு ஏற்பாடு அல்லாம் ரபுலிருந்த ஜென்னச்சான ஓ மாலா நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் இஸ்லாமிய ஆடைகளை அணியலாம் பகிரங்கமாக மஸ்திக்கு அகம் சொன்னால் போகலாம் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி தனியார் இஸ்லாமிய பாடசாலைகள் என்று இஸ்லாமிய பாடசாலைகள் அதே மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மார்க்க கல்வி நிறுவனங்கள் மதரசாக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்சடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது முஸ்லீம்களுக்கு சொல்லி தனியார் சட்டங்கள் இந்த நாட்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வேணா நமக்கு கூடிய சகோதரர்களே அந்நியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் இஸ்லாத்துடன் இமானுடன் இஸ்லாக்கியம் இஸ்லாமிய சட்டத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே இருக்கின்றது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி நிகாவுடைய விஷயங்கள் இஸ்லாமிய முறைப்படி கலாக்குடைய விஷயங்கள் இஸ்லாமிய முறைப்படி கொசப்புடைய விஷயங்கள் இஸ்லாமிய முறைப்படி சொத்து பிரிப்படி இது இஸ்லாமிய முறைப்படி இது இஸ்லாமிய முறைப்படி இப்படி எண்ணற்ற ஏற்பாடு செய்து இஸ்லாமிய காவிமார்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை செவிமடுப்பதற்காக வேண்டி கேட்பதற்காக வேண்டி இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வானொலிகள் ஊடாக ரமணா நுடைய மாதத்தை எதிர்த்துக் கொண்டால் ஐந்து நேரமும் வானொலியின் மூலமாக கண்ணியத்துக்கு சகோதரர்களே இஸ்லாமிய நாடுகளிலே இல்லாத பெரும் சலுகைகள் அந்நிய சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான் அல்ஹம்துல்லா மேலான கண்ணியத்துக்குரிய கனவாங்கல சகோதரர்களே அல்ஹமுதுல்லா ஆரம்ப காலம் தொடக்கம் முஸ்லிங்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்றாலும் சில காலங்கள் நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய சட்டங்கள் மீது இஸ்லாமிய வாழ்க்கை வலிமையர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது ஒரு சில பேச்சுக்கள் கடந்த சில வருடங்களாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் மேலான விண்ணத்துக்குரிய தனவான் தலை சகோதரர்களை நாம் பதற்றப்பட தேவையில்லை தவளப்பட தேவையில்லை ஒரே வியம் இலங்கை முஸ்லீம்கள் யார் என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் இதற்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பதில் வேண்டிய அவசியம் கிடையாது நாம் வந்தான் இருப்பார் அல்ல நாம் அகதிகளாக இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் ஐநூறு வருடம் அல்ல ஆயிரம் வருடம் அல்ல இரண்டாயிரம் வருடங்களும் இடையே சருத்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டிலே ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் இரண்டாயிரம் வருடங்கள் ஆரியர்கள் வருவதற்கு முன்னால் இலங்கைக்கு அறவியர்கள் வந்துவிட்டார்கள் என்பதாக சருத்திரம் சொல்லுகின்றது ஆயிரம் வருடங்கள் அல்ல இரண்டாயிரம் வர்க்களுடைய முஸ்லிம்களும் இடையே சருத்திரம் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு நா இந்த சிரங்கள் இல்லாமக்கப்பட்டுது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மரக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மேலான கண்ணியத்துக்குரியவர்களே இன்று நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய சட்டத்துடன் வாழ்கிறோம் என்று சொன்னால் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு முன்னால் பெரும் தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பெரும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களினுடைய தனியார் பாரத்தாளர் என்பது பல போராட்டத்துக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டது மேலான விண்ணத்துக்கு ஒருவர்களே பல தியாகங்கள் பல வரலாறுகள் படைத்துவிட்டுதான் இன்று நாம் இஸ்லாமிய சட்டங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வரலாற்றிலே சொல்லுவார்கள் மேலானவர்களே வரலாறு மறந்த சமூகம் வரலாறு மறந்த சமூகம் அந்நிய சமூகத்தினால் அடர்ச்சியர்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது வரலாற்றை மறந்துவிடுமோ அந்த கூட்டம் அடக்கிய வரலாறு சொல்லக்கூடிய உண்மை இதுதான் நடந்திருக்கின்றது ஒரு நாள் ஒரு காலம் முஸ்லீம்கள் தலை தூக்கி வாழ்ந்தார்கள் எல்லா பொறுப்பிலும் முஸ்லீம்கள் இருந்தார்கள் இந்த நாட்டை தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் முஸ்லிம்கள் வேளாண் அவர்களே எந்த சமூகம் வரலாறு மறக்குமோ அந்த சமூகம் அடக்கி ஆளப்படுவார்கள் இதுதான் நடந்திருக்கின்றது இரண்டாயிரம் வருடங்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம் இந்த நாட்டு பிரந்தது வேளாண் வெண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் யார் என்ன தியாகங்கள் செய்யப்பட்டது முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இலங்கை முஸ்லீம்கள் இலங்கை வரலாற்றில் பிரித்து பேசினால் இலங்கையிலே மன்னராட்சி காலம் நடந்தது அடுத்த ஒரு காலம் ஐரோப்பா நாடுகளால் நம்முடைய நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் இரண்டாவது காலம் மூன்றாவது ஒரு காலம் சுதந்திரம் இன்னும் பின்னால் தற்போது வரைக்கும் உள்ள காலம் இப்படி மூன்று பகுதிகளாக இலங்கை முஸ்லிம்களினுடைய வரலாற்றை நாம் பிரித்து பேசினால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே நம்முடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி நம்முடைய தலைவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் முழுமையாக பாடுபட்ட சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இலங்கை வரலாறுகள் சம்பந்தப்பட்ட கித்தாபையும் தான் சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின கித்தாபுகளிலேயும் நம்முடைய நாட்டினுடைய சரித்திரத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே ஆச்சரியமாக பேசுவார்கள் மன்னராட்சி காலத்திலே இலங்கையில் முஸ்லிம்களுடைய நிலைமையைப் பற்றி பேசக்கூடிய நேரத்திலே ஆச்சரியமாக பேசுவார்கள் எவ்வளவு என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று தன்னுடைய அஜாயமுள் உண்டு என்ற கித்தாபிலே சொல்லுகிறார் நாம் நினைக்கிறோம் இன்றிலே உருவாகின சமூகம் என்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடத்தினுடைய ஒரு சமூகத்தை நான் சொல்லுகிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் சொல்லுகிறார் தன்னுடைய கிதாபிலே இலங்கை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்காக ஆட்சி செய்து கொண்டிருந்த முக்தபிர் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் இஸ்லாமிய தலாப்பத்தில் காலம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே இலங்கை முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவை கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு ஆளு அந்த தகுதானிலிருந்து கொழும்புக்கு அனுப்பப்பட்டார் அவர் கொழும்பிலே ஒரு மசிதை ஏற்பாடு செய்து இஸ்லாத்தை போதித்துக் கொண்டே இருந்தார் என்பதாக இபுலு ஷெஹரியார் அவர்கள் தன்னுடைய அஜாவு கிதாபில் எழுந்திருக்கின்றனர் ஆண்டு இஸ்லாமிய தாவோபன் இலங்கையிலே நடந்திருக்கின்றது இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பக்தாது ஒன்பதாம் ஆண்டு ஆட்சியாளருக்கு கேள்விப்பட்ட நேரத்திலே இவருடைய பெயர் பதிக்கப்பட்ட ஒரு கல்யா யாவக சின்னத்தை பக்தாவில் இருந்து இந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்பதாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அந்த கிதாப் ஆசிரியர் இலங்கை அரசர்மார்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் முஸ்லீம்களினுடைய வேண்டுகோள்களை முன்வைத்து அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மன்னர்மார்கள் என்பதாக அவர் ஆச்சரியமாக சொல்லுகிறார் அல் எதிரி சென்ற வரலாற்று ஆசிரியர் இலங்கையில் நான் பார்த்த ஒரு ஆசிரியமான சம்பவம் என்ன தெரியுமா இலங்கை அரசர் அவர்களுக்கு ஒரு கொமிட்டி இருக்கும் பதினாறு பேர்களை கொண்டு ஒரு கொமிட்டி அந்த கொமிட்டியினை மிக பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்பதாக அல் எதிரி சென்ற வரலாற்று எழுதுகிறார் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு யாப்பமா பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பலவன புவனக்க பாகு ரகு என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ராஜாங்க தூதுவராக இந்த நாட்டில் இருந்து அபோ உஸ்மோன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமை மிஸ்ருக்கு அனுப்பி வைத்து இருக்கிறார் அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதாக வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு வந்த எமது அஜ்மோஹுல்லா அவர்கள் தன்னுடைய கித்தாபிலே சொல்லுகின்றார்கள் சுபகான் அல்லா ஆச்சரியமான ஒரு செய்தி இலங்கை முஸ்லீம்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அரபி வியாபாரிகள் இன்னும் இந்தியாவிலிருந்து வந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த முஸ்லீம் வியாபாரிகளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இருந்த சகோதரத்துவத்தை பார்த்து அந்த உறவுகளை பார்த்து சுபஹான் நான் ஆச்சரியம் அடைந்தேன் என்பதாக கிதாபுளிலே கிதாப் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஏதான வெள்ளத்துக்குரிய ஜனவான்களே சகோதரர்களே நம்முடைய மூதாதையர்கள் அந்த மன்னராட்சி காலத்திலேயும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பொருளாதாரத்துக்காக முன்னேற்றத்துக்காக முழு மூச்சாக பாடுபட்டார்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதியினுடைய துறையிலே முஸ்லீம்கள் பாடுபட்டார்கள் இந்த நாட்டுக்கும் ஏனைய நாட்டு நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவதற்காக நம்முடைய முஸ்லீம் தலைவர்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள் மேலான விண்ணத்துக்கூடியவர்களே அது மட்டுமல்ல நாங்கள் சொல்லுவோமே மரக்கலை மினிசு மரக்கலை மினிசு ஒரு கிதாபுகளில் மரக்கலையாக மாறால் இன்னும் சில கிதாபுகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் மரக்கலை என்றால் இலங்கை மக்களுக்கு மரக்கலங்களை அமைத்து எப்படி கப்பல் செய்வது என்பதையும் எப்படி அந்த கப்பலினை பிரயாணம் செய்வது என்பதையும் இலங்கை நாட்டு மனிதர்களுக்கு முஸ்லீம்கள் கற்றுக் கொடுத்ததனால்தான் முஸ்லீம்களுக்கு மரத்தனை மினிசு என்று சொல்வதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஏதாவது இந்த நாட்டுக்காண்டி மன்னராட்சி காலத்திலே உண்மையாக நம்முடைய மூதாதையர்கள் பாடுபட்டார்கள் அதற்கு அடுத்த காலம் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை நம்முடைய நாடு ஆக்கிரமிப்புகளால் இந்த காலத்திலையும் சுவகானங்களா இந்த நாட்டுக்காக வேண்டிய நம்முடைய முஸ்லிம் தலைவர்கள் தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் இந்த நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டை கூறுபிடித்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் பங்குபத்தவர்கள் அல்ல முஸ்லீம்கள் மாற்றமாக நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உயிர் கொடுத்து தியாகங்களை செய்தார்கள் இதன் பிரதிபலிப்புத்தான் மேலானவர்களே பதினாறாம் நூற்றாண்டில் இதுல என்ன நடக்குது என்றால் கடலோர பிரதேசங்கள் எல்லாம் போத்துகேயர்களால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது கடலோரத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் என்ன நடக்கின்றது அடித்து நிரட்டப்பட்டார்கள் முஸ்லிம்கள் மதம் மாற்றப்பட்டார்கள் ஏதான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி இருந்த பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அந்த இடத்தில் இருந்து அவர்களுடைய பொருட்கள் சூறையாடப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாத்திரையில் முன்னூறு முஸ்லீம்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் நம்முடைய மூதாதையர்கள் இந்த தியாகங்களை மேற்கொண்டு வாங்கு நாம் சந்தோஷமாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றது அடிச்சு விரட்டப்படுகின்றார்கள் இந்த நேரத்திலே மேலானவர்களே அல்லா நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டுக்கு உண்மையாக நடந்து கொண்டதின் பிரதிப்பலில் கண்டி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த செனரத் ரஜு உட்பட பல அரசர்மார்கள் இந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முன் வந்தார்கள் ால் அடித்துல அருமார்கள் முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முன்வந்து முஸ்லீம்களுக்கு இடமளித்து தங்களுடைய பொறுப்புக்கு கீழால் பல பதவிகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள் ஏன் காரணம் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு தென்மையாக நடந்து கொண்டதில் பிறகு படிப்பு அந்நியர்கள் உதவி செய்தார்கள் வேளாண் கண்ணியத்துக்குரிய கனவாள்களே சகோதரர்களே அந்த ஆட்சிக்கு கீழே கண்டி ராஜ்யத்திற்கு கீழால் முஸ்லீம்கள் உண்மையாக பாடுபட்டதில் பிறவி பழிப்பு பல பொறுப்புகள் முஸ்லீம்கள் கைவசமாக இருந்தது என்றாலும் எட்நூறாம் ஆண்டு அதுவும் அந்நிய ஆக்கிரமிப்பு கீழால் வருகின்றது கண்டி ராஜ்யமும் அந்த நேரத்திலே கண்டி ராணுவத்தில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகங்களை செய்தார்கள் கண்காசுக்குரியவர்களே பெரும் ஒரு தியாகம் நடந்திருக்கின்றது அதற்கு பின்னால் தான் போராட்டம் நடந்தது அந்த காலத்திலேயும் கூட மேலானவர்களே பதவிக்கோ பட்டத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ தன்னுடைய ஆசனத்தை பாதுகாக்கவோ இல்லாமல் ையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்வந்ததனால்தான் இன்று நாம் எத்தனையோ இடங்களுக்கு அவருடைய தேர்தல் வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மாவத்தேந்திரம் மாவத்தேந்திரம் டிவி ஜாயா மாவத்தேந்திரம் மேலானவர்களே முஸ்லிம்களுடைய தேர்தலை கொண்டு பல பாடப்பாலைகள் பல பாதைகள் இது எதனும் திறகு படிப்பென்றால் அவர்கள் செய்த இந்த நாட்டுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முஸ்லிம்களுடைய கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மரதான தாவிட ஆரம்பிக்கப்பட்டது அதே போன்று கல்வியிலே முஸ்லிம் பாலிக்கா என்று ஆரம்பிக்கப்பட்டது இது அண்ணாமல் முழு இடங்களிலும் பல இடங்களிலே மதுரத்தாக்கள் அதே போல பாடசாலைகள் ஆரம்பித்து வைத்தார்கள் காரணம் முஸ்லிம்கள் உங்களுடைய படிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களுடைய படிப்பு பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி சித்தி நம்பர் அமைமுகா அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு கமிட்டியை அமைத்துவிட்டு தான் மறந்துட்டார்கள் ஒரு பத்திரை ஆரம்பித்து இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை முழு உலகத்துக்கும் தெளிவுபடுத்தி இந்த முஸ்லீம்களை பாதுகாத்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி பி ஜாயர்மகுல்லா அவர்கள் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து இப்படி பல பத்திரிகை மேலானவர்களே முஸ்லீம்களால் வெளியாக்கப்பட்டது முஸ்லீம் நேஷன் யான என்றெல்லாம் பல பத்திரிகைகள் வெளியாக்கப்பட்டது நம்முடைய மூதாதர்கள் செய்த தியாகம் இப்படியெல்லாம் நடந்ததன் பின்னால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுகிறோம் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய மூதாதையர்கள் பிரிக்காமல் நமக்கு இந்த பகுதி வேணும் அந்த பகுதி வேணும் என்று பங்கு குறிக்காமல் அந்த ஆட்சியின் மூலமாக வைக்கப்பட்ட அந்த நிபந்தனை தான் சிறுபான்மை மக்கள் இதற்கு சார்பாக வந்தால்தான் சுதந்திரம் தரப்படும் என்று சொல்ல நேரத்தில் கூட நம்முடைய மூதாதையர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள் நாட்டை பார்த்து கொடுக்கவில்லை நாட்டை பங்கு பிரிக்கவில்லை நாட்டை அதாவது கூறுகளாக பிரிக்கவில்லை மாற்றமாக ஏனைய சமூகத்தினரும் ஒத்துழைத்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள் மேலானவர்களே இதன் பிறவி பலிப்பு தான் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் பலிப்பு தான் அது காரணம் இது அந்த ஐரோப்பிய நாடுகளால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் பின்னால் இருக்கக்கூடிய காலம் மேலானவர்களே முப்பது வருடங்கள் இந்த நாட்டிலே நடந்த தீவிரவாதம் சுபகானம்மா வர்கள முஸ்லீம்கள்த்தனை பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டது எத்தனை பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள் எத்தனை பேர்கள் தன்னுடைய பாலக்கூடிய அந்த பூமியில் இருந்து அடிக்கப்பட்டார்கள் எத்தனை பேர்கள் அகோதிகளாக மாற்றப்பட்டார்கள் நம்முடைய முஸ்லீம்களை சேர்ந்த அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் நாட்டுக்காக வேண்டி செய்த தியாகங்கள் மேலானவர்கள் மன்னர் ஆட்சி காலத்திலேயும் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி உழைத்தார்கள் பாடுபட்டார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தார்கள் இதனால் தான் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு அந்நியர்கள் தயாராக ஆகினர் ஆக மேலான நம்முடைய மூதாதையர்கள் செய்த தியாகங்கள் அதன் நாம் இன்று இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் இஸ்லாமிய அடிப்படைகளுடன் இஸ்லாமிய சட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் சந்தரப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தான் மேலோங்கி செல்வீர்கள் நீங்கள் தான் வெள்ளியமாக வாழ்வீர்கள் நீங்கள் தான் கௌரவிக்கப்படுவீர்கள் நீங்கள் வாழப்படுவீர்கள் எப்பொழுது இங்கு மோக்மினே நீங்கள் உண்மையான மோக்மீன்களாக இருந்தால் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்தால் உண்மையான முஸ்லீம் உண்மையான மோக்மின் உண்மையான இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றி வாழுவீர்கள் என்று சொன்னால் எங்க வாழ்ந்தாலும் கண்ணியமாக வாழும் மூதாதையர்கள் வாழ்கிறார்கள் பொறுப்பாக இருந்தார்கள் ஆனால் முழு இலங்கையும் ஆத்திப்படைத்தவர்கள் முஸ்லீம்கள் ஆக வேளாண் கண்ணியத்துக்குரிய தன்களே சகோதரர்களே இந்த நாட்டில் எப்பொழுது முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்தார்களோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருந்ததோ முஸ்லீம்கள் இருந்தார்களோ ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ ஹலாலான வியாபாரம் அந்த நேரத்திலே அல்லாஹ் இலங்கை முஸ்லிம்களை கண்ணியமாக வைக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் ஏற்பட்டதோ நல்ல பண்புகள் இல்லாமல் போனதோ சிறந்த வியாபாரம் இல்லாமல் போனது மேலானவர்களே அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் இன்று இருக்கக்கூடிய நிலைமையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே ஒற்றுமை நல்ல பண்பு அடுத்தது வியாபாரம் இந்த நாட்டு மக்களினுடைய உண்மத்தை நம்முடைய மூதாதையர்கள் வென்றது அவர்களுடைய வியாபார முறை வியாபார முறை முஸ்லிம்களினுடைய அந்த வியாபார முறையை பார்த்து அந்நியவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் நம்பிக்கை நேர்மை உண்மை தலப்படம் கிடையாது பொய் கிடையாது ஏமாற்றம் கிடையாது மேலான கண்ணியத்துக்குரிய பலவான்களின் சகோதரர்களே நம்முடைய ஆழ்கள் சொல்லுவாங்க ஒரு பொருள் அந்நிய சமூகத்தில் யாராவது ஒருத்தர் அமானுதமாக வைப்பதாக இருந்தால் முஸ்லிம்கள் இடத்துல தான் கொண்டு வந்து ஒரு காலம் அஞ்சு வருஷம் அல்ல பத்து வருஷத்துக்கு பின்னால வந்து கேட்டாலும் எடுத்து கொடுப்பார் ஒரு காலம் இலங்கையில் நம்முடைய சமூகத்துடன் வியாபாரம் வைத்துக் கொண்டதற்கு பயப்படுகிறார்கள் முஸ்லிம் வருண் கரண்டத முஸ்லிம்களோட சொல்லி வியாபாரம் செய்ய இடாது அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் பின்தள்ளது காரணம் என்ன சாதாரண இந்த வியாபாரத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இன்று நம்முடைய ஹலாத் எப்படி இருக்கிறது கவலையான ஒரு செய்திதான் இந்த மசிது கிடையாது ஒரு மசிதுடைய நிர்வாகத்தை வந்து தன்னால் கண்ட சம்பவம் அந்நிய சகோதரர் வந்து மசிதுக்கு வந்து சொல்கிறார் நிர்வாகி பள்ளி அதிரத்தை சந்தித்து இன்னார் இன்றைய இருக்கக்கூடிய சகோதரர் என்னுடன் வியாபாரம் செய்தார் இவ்வளவு தர இருக்குது என்றார் உங்களோட ஏதாவது மார்க்க சட்டங்களை வச்சு இவர்கிட்ட இருந்து எங்களை பணத்தை எடுத்து தர முடியுமா என்று சொல்லி அந்நிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் மசிது நிர்வாகிகளை கண்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து இந்த அளவுக்கு இருக்கிற நிலைப்பாடு ஆக மேலான கண்ணியத்துக்குரிய கனவாங்கல சகோதரர்களே நல்ல மக்கள் உள்ளம் சொல் இலங்கை மக்களை பார்த்து சொல்லுவார் உள்ளம் சொத்தான மக்கள் அன்ற ஒரு சகோதரர் ஒரு சமூக ஊடகத்தின் மூலமாக வந்த ஒரு செய்தியை காட்டினார் ஒருத்தர் சொல்லுகிறார் அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டை உரிமை கொண்டாடுகின்றார்கள் இந்த பூமி அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதாக வாதிடுகின்றார்கள் எனவே நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கட்டுப்பா இதுக்கு அளிக்கிறார் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாட்டில் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் அனைவரும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம்களும் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டை உரிமை கொண்டாடுவதற்கு அவருக்கு அத்தனை தகுறியலும் இருக்கின்றது என்று ஒரு அந்நிய பதிலளிக்கிறார் வேளாண் அவர்களை அபு ஜஹலும் காப்பிடுறான் அபு தாலிபும் நிராகரித்தவர் தான் ஆனால் ரெண்டு பேருடைய உள்ளங்கள் வித்தியாசம் அபு ஜஹல் வெரிரங்கமாக இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தார் இஸ்லாத் அழிக்கிறதுக்கு முயற்சி அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக் தான் ஆனால் நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தார்கள் இந்த அபு ஜஹலாக நம்முடைய ஒற்றுமை நம்முடைய அஃலாம் நம்முடைய இந்த வியாசாரம் ஏன் அபு உள்ளமாக மாற்றக்கூடாது நம்முடைய மூதாதையர்கள் இந்த அபூதர்களாக இருக்கக்கூடிய உள்ளங்களை இந்த அபூதாளிமுடைய உள்ளமாக மாற்றிதான் இதனை சாதித்தார்கள் சகோதரர்களே நம்முடைய மூதாதையர்கள் பாதுகாத்து தந்த எத்தனையோ விஷயங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இதனை சரிவர எப்படி நம்முடைய மூதாதையர்கள் இதனை சாதித்தார்களோ அந்த முறைப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள மேலானவர்களே பெரும் கை சேதம் இந்த சட்டங்கள் இல்லாமல் சில நேரங்களில் நாங்களே காரணமாக சகோதரர்களே கனவான்களே அல்லாஹ் ரபு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றால் அலமதுல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொருத்தரும் என்னால எண்ண முடியும் என்னால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பதற்கு என்னால் என்ன முடியும் அனைவராலையும் ஏதாவது ஒரு துறையில நாங்கள் இருப்போம் ஏதாவது ஒரு துறையில் இருப்போம் படித்தவர்கள் இருப்போம் பாமரர்கள் இருப்போம் கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களோடு நடந்து கொள்ளலாம் ஒரு ஸ்ரீவில் டிரைவராக இருக்கிறாரு அஹ்லாத்தை அவருடைய தொழில் மூலமா ஒரு பாதையினம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒரு பஸ்ல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி அவர்களுக்கு எப்படி எடுத்து காட்டலாம் முஸ்லிம்கள் வந்தா சீட்டை கொடுக்கிறோம் அந்நியர்கள் வந்தா எழு பாக்குறமையா ஏனியூரியவர்களே நம்மளுடைய நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இருந்து கொண்டு இவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுத்துவதற்கு ஏன் முடியாது ஆக மேலான கல்யாத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே நம்முடைய மூதாதையர்கள் பாதுகாத்து தந்த அந்த சட்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாமும் அப்படி அல்ஹமுது இல்லா அழகான அப்லா ஒற்றுமையாக நாம் நம்முடைய வியாபாரத்தை அழகான முறைப்படி நம்முடைய செயல்பாடுகளை அழகான முறைப்படி ஆக்குவோம் என்றால் பின்னால் வரக்கூடிய சமூகம் இதனைவிட சிறந்தவர்களாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக மாறுவார்கள் விலங்கோடும் பெரியவர்களே சகோதரர்களே முக்கியமான ஒரு ஆளான்தான் பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி ஒன்றின் ஷா அல்லா நாளை நூறானிய மஸ்ஜி ஒன்பது மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முக்கியமான ஒரு பயான் ஒன்பது மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உங்க மஸ்ஜித் கலந்து கொள்ளது அதே போல நாங்க அல்லாஹ் ரபுல் ஜல்லஷானா எப்படி வாழ சொல்லியிருக்கிறானோ இந்த வாழ்க்கையை விளங்கி வாழக்கூடிய வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரபுல் ஜல்லஷான ஆக்கியள்வானாக யா லா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா ல்லா நம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யாழ்லா நம்முடைய உற்றால் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா ல்லா நீ கிருப்பாயம் யா அல்லா உன்னை திருத்தி படுத்த வாழக்கூடிய தோப்பிக்க செஞ்சது யா அல்லா பலவீனமான அடியார்கள் யா அல்லா பலவீனமான அடியார்கள் யா அல்லா உன்னுடைய தீனுடைய தின சுடுமத்துகள் இருக்கின்றது யா அல்லா நம்முடைய உள்ளங்கள் உனக்கு சொந்தம் யா அல்லா தீனுக்காக வேண்டி தீனுடைய குடும்பத்துக்கு வேண்டி நீ எவர்களாக வாழக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நாட்டை ஆளக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் நம்முடைய சமூகத்தை பற்றி நல்லெண்ணங்களை ஏற்படுத்திடுவாயாக அம்ஹ் ரபில் ஆலமே